நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது உளுந்து களி செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் தோல் உளுந்து அரை கப் பனை வெள்ளம் கப் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல இந்த அரிசியோ நல்லா கழுவிட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு துணியில் அதை கொட்டி ஆற வச்சிடும் நல்ல காய வச்சுட்டு அதை காஞ்சதும் அதை எடுத்து மிக்ஸியில் அதையும் வெந்தயத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணிவிடுவோம் பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்ரு பண்ணி கொட்டிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி கொதிக்க விடுவோம் அது கொஞ்சம் கரைஞ்சதும் அதை எடுத்து வடிகட்டிவிடுவோம் மண்ணெல்லாம் எல்லாம் வடிகட்டிவிட்டு மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் அந்த வெள்ளக்கரைசில ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொதிக்க விடுவோம் நல்லா வெள்ளம் கொதிக்கட்டும் வெள்ளம் கொதித்தோடனே இந்த மாவை அரைச்சி அரிசி வெந்தயமா அந்த மாவை எடுத்து இதில் கொட்டி வெள்ளத்தோடு மிக்ஸ் பண்ணி பனை வெள்ளத்தோடு சேர்த்து கலரிட்டே இருக்கும் நல்லா கலருவோம் நல்ல கொஞ்சம் நல்லா திரண்டு வரும் அப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கலருவோம் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு அல்வா பதத்துக்கு வரோல்லையே அதுதான் பக்குவம் அந்த ப ஸ்டேஜ் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கையில் நல்லெண்ணெய் தொட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோன்னா சுப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி உளுந்து களி தயார் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது இதை எடுத்துக்கலாம் பிரெக்னன்ட் உமன் குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே முக்கியமான உணவு வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கணும் இது கால் வலி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்